அனைவருக்கும் வணக்கம் நற்றிணையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளியிலிருந்து சிம்மனுவல் இந்திர சிந்தனை தலைப்பு வெற்றிக்கான செயல் இன்று மக்கள் அனைவர் ஒரு செயலை செய்ய தொடங்கும்போது பிறகு பார்த்து என்று அதை ஒத்தி வைத்துக் இது வெற்றி வாழ்க்கையை தடுத்து நிறுத்திவிடும் இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்துவிட நம்மை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் இப்பொழுது என்ற சொல்லுக்கு ஆங்கிலத்தில் நவ் என்று சொல்லி பொருள் ஆனால் அதை திருப்பி எழுதினால் வெற்றி அதாவது வான் என்பதாகும் ஒரு காரியத்தை இன்றே செய்துவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது அதை ஏன் நாளைக்கு என்று ஒத்தி வைக்க வேண்டும் ஒரு யோசனைக்கு ஒரு செயல் என்று கட்டாயம் ஒன்றை செய்துவிட வேண்டும் துவங்கினால்தான் தொடர முடியும் துவங்கும் அது உயிர் கொடுக்கப்படாத கனவுதான் எவரி பிகின்னர் இசிய வின்னர் துவங்கு தொடர் பெல் என்பதே வெற்றிக்கான வாய்ப்பாடு சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி